அவர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலிஹசல்ல எங்களில் உம்ரா செய்வதற்காக இஹ்ராம் அணிந்தவர்களும் இருந்தனர் ஹஜ்ஜ செய்வதற்காக இஹ்ராம் அணிந்தவர்களும் இருந்தனர் நாங்கள் மக்காவை அடைந்ததும் உங்களில் யார் குர்பானி பிராணியை தம்முடன் கொண்டு வராமல் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்தார்களோ அவர்கள் உமரா கடமைகளை நிறைவேற்றிவிட்டு எஹ்ராமிலிருந்து விலகிக்கொள்ளலாம் யார் உமராவிற்காக எஹ்ராம் அணிந்து தங்களுடன் குர்பானி பிராணியை கொண்டு வந்திருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் குர்பானியை தங்கள் எஹராமிலிருந்து விலக வேண்டாம் யார் ஹஜ்ஜுக்காக மட்டும் எஹ்ராம் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றட்டும் என்று நபி சொல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் எனக்கு மாதவிடா ஏற்பட்டுவிட்டது அது அரபா நாள் வரை நீடித்தது நான் உம்ராவிற்காகத்தான் அவிழ்த்து விட்டு அதை விடுமாறும் எகராம் அணிந்ததை விட்டுவிட்டு திரும்ப ஹஜ்ஜிற்காக எகராம் அணிந்து விழுமாறும் எனக்கு கட்டளையிட்டார்கள் நான் அவ்வாறே செய்தேன் என்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றிய பின்னர் என்னுடன் எனது சகோதரர் அப்துல் ரஹ்மானை அனுப்பி தண்ணியும் என்ற இடத்திலிருந்து எனக்கு விட்டுப்போன உமராவிற்காக இஹ்ராம் அணிந்தவர நபிசுல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள்